தமது திருவுடலில் நம்மை உறுப்புகளாய் வைத்துள்ள ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு எனக்கு நீ உனக்கு நான் I for you and you for me வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி வசனம் வரை நாம் யூதர் ஆயினும் கிரேக்கர் ஆயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதினாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே அவயவங்கள் அநேகமாயிருந்தும் உடல் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாக காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கின்றன மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயராயிராமல் அவயவங்கள் ஒன்றே குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படி தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஓர் அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஓர் அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூடி சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் இன்றைய மனப்பாட வசனம் 1 குரந்தியர் பன்னிரெண்டாம் தியாயும் இருபத்தி 25 வசனம் உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகள் மீது ஒரே வித கவலை கொள்ள that there should should be no schism in the the body, each each member should have the same care for each other. கடவுளுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாகவும் ஒருமனமாகவும் இருக்க வேண்டியதின் அவசியத்தையும் அதற்கான வழிமுறைகளையும் கடந்த இரு நாம் தியானித்து வருகிறோம் இன்றும் தொடர்வோம் அடுத்து இரு வழிமுறைகளை கவனிப்போம் மற்றவர்களின் பலத்தை மதிப்போம் ரெகனை பிரதானமாக புறவனத்தாரின் உலகையே மாக்க தன்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்த பவுல் அவ்விதமே யூத சமுதாயத்தை சந்திக்க பேதிருவை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றும் புரிந்து கொண்டான் அவ்விதமே பவுலின் ஆழமான வேத உபதேச ஊழியத்தை பேதிரு மெச்சிக்கொண்டான் எடுத்துக்காட்டாக ரெண்டு பேதிரு மூன்றாம் அத்தியாயம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்களை வாசிக்கிறேன் பேதிரு சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பு என்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு வரளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிறுவங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கின்றன என்று அவன் ரெக்கனைஸ் பண்ணுகிறான் இவ்விதம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாவிடில் ஒருவரது எல்லையை இன்னொருவர் தாண்டுவது ஒருவர் செய்ததையே அடுத்தவர் செய்வது ஒரு ஒருவரோடு ஒருவர் போட்டி ஓட்டு எதிரிகள் ஆகிவிடுவது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சகஜமாக நடக்கும் ஒரு சின்ன பழையற்பாட்டு எடுத்துக்காட்டே நாம் கவனிப்போம் இசலவேலரின் தளபதியாகிய யோபாவிடம் இருந்து பெரிய அருமையான நடைமுறையான படிப்பினை ஒன்று இன்று நமக்கு வருகிறது அவன் தன் சகோதரனாகிய அபிஷாகியை பார்த்து ரெண்டு சாம் பத்தாமத்தியாயத்தில் இது உண்டு சீரியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவி வர வேண்டும் அம்மோனியர் உன்னை மேற்கொள்வதாக இருந்தால் நான் உனக்கு உதவி வருவேன் ஒருவரது வலிமை மற்றவரது வலிமையின்மையில் உதவும் ஒன் ஸ்ட்ரென்த் எனவேதான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினேழு வாசிக்கிறோம் இரும்பு இரும்பை குருமையாக்கும் அயன் ஷார்பன் அயன் கடவுளின் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் கிறிஸ்தவத்திலே மூன்று விதமான ஸ்ட்ரீம்ஸ் மூன்று விதமான ஓடை போல் உண்டு கடவுளின் வார்த்தையை வியாக்கியானிப்பதில் விசுவாசிகளின் ஐக்கிய சபைகள் அதாவது இவாஞ்சலிக்கல்ஸ் என்று சொல்வார்கள் அவர்கள் பெயர் பெற்றவர்கள் பெரும்பாலான ஆராய்ச்சி வேதாகமங்கள் விளக்க உரைகள் கம்யூனிட்டிஸ் எல்லாம் எழுதினது அவர்கள்தான் அதாவது இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் ரோமன் கத்தோலிக்கரும் ப்ராட்டஸ்டன் சபையினரும் தர்ம செயல்களில் திறமைசாலிகள் அநேக ஹாஸ்டல்ஸு அநேக ஹாஸ்பிட்டல்ஸு ஆர்பனைஜஸ் டெஃபன்டம் ஸ்கூல்ஸு பிளைண்ட் ஸ்கூல்ஸு இப்படி அநேக காரியங்கள் செய்வதிலே ரோமன் கத்தோலிக்கர்கள் அதற்கு அடுத்து ப்ராட்டஸ்டர்கள் அவர்கள் கைது ஏர்ந்தவர் பெந்தே கோசைக்காரர்கள் அதாவது ஆவி நிறைவை பெறுகிறவர்கள் அவர்கள் அற்புத அடையாளங்களை அதிகமாக வலியுறுத்துவார்கள் ஸோ மூன்று குரு வகுப்பினர்கள் இம்மூன்றில் எதுவும் தனியாக செயல்பட்டால் ஒன்றையுமே சாதிக்காது மூன்றும் சேர்ந்து செயல்பட்டால் புறவினத்தாரை விசுவாசத்திற்குள் கொண்டு வருவதற்கான நற்செய்தியானது சூறாவளி போல் எங்கும் பரவும் அதைத்தான் பவுல் செய்தார் ரோமர் பதினைந்தாம் அத்தியாயத்தில் அதனால் வாசிக்கிறன் எப்படி இந்த மூன்றும் சேர்ந்து வருகிறது பாருங்கள் ரோமர் பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் வார்த்தை வேர்டு செய்கை செயல்பாடுகள் ஆஃப் சேரிட்டி கீழ்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் மூன்று வந்துவிட்டது பாருங்கள் ஆண்டவர் என்னை என்னை கொண்டு நடப்பித்தவைகளை இல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவுதல் இந்த மூன்று ஸ்ட்ரீமும் இந்த மூன்று ஓடைகளும் சேரும்பொழுதுதான் அது பெரிய நதியாக அது பிரவாகித்து கிறிஸ்தவர் அல்லாத சமுதாயத்திற்குள் செல்லும் ஆறாவதாக அடுத்ததாக நான் ஒருமன பாட்டிற்கு வழிவகுக்கிற ஒரு நல்ல செயல்பாட்டு முறை ஊ சங்கங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ரிலேட் ஃப்ரீலி வித் பேராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் நெடுகவே சபை சரித்திரத்தில் ஆண்டவர் பல்வேறு சபை பிரிவுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக ஒரு பிரிட்ஜாக இந்த ஊழிய சங்கங்களை எல்லாம் பயன்படுத்தி வந்திருக்கிறார் இவ்வித சங்கங்கள் சபை பிரிவு பாகுபாடற்ற அதாவது இன்டர்டினாமினேஷன் நிலையிலே அவைகள் இயங்குவதே அதற்கு காரணம் பேரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் சொன்ன உடனே சில சபை மேய்ப்பர்களுக்கு வெறுப்பு வந்துவிடுகிறது கிறிஸ்துவானவரே பரிசுத்தாவியானவரை அதாவது உதவ அருகில் இருப்பவர் என்று தானே அழைத்தார் மருத்துவர்களுக்கு உதவி பணியாளராயிருக்கும் தாதியர் மற்றும் டெக்னிஷியன்ஸ் பரிசோதனையாளர்களை எல்லாம் என்ன சொல்லுகிறோம் பேராமெடிக்கல்ஸ் என்று சொல்லுகிறோம் இவர்கள் சில வேலைகளை மருத்துவர்களை விட அவர்கள் திறமையாக செய்துவார்கள் இதை மருத்துவர்கள் தங்கள் வேலைக்கு ஆபத்தாகவோ அச்சுறுத்தலாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது ஊழிய சங்கங்கள் உள்ளூர் சபைகளுக்கு பதிலானவை அல்ல பக்க பலமானவை பேராசர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நாட்டியூட் டு த லோக்கல் சர்ச்மெண்ட் திருச்சபை மக்களை இவ்விதம் பொது சங்கங்களின் ஊழியங்களிலே ஈடுபடுங்கள் என்று சொல்லி சபை அமைப்பர்கள் ஊக்குவித்து அனுப்பி வைப்பார்கள் ஆனால் சபைகளுக்கு இடையே ஒரு நல்ல ஒருமனம் உண்டாக அது ஒரு வாய்க்காலாக ஒரு வழியாக ஒரு பாலமாக அது அமையும் என்பதிலே சந்தேகமே கிடையாது உடலிலே பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகள் மீது ஒரே விதை கவலை கொள்ள வேண்டும் தட் தேர் ஷுட் பி நோ ஸ்கிசம் இன் த பாடி ஈச் மெம்பர் ஷுட் ஹாவ் த சேம் கேர் ஃபார் ஈச் அதர் உனக்கு நான் எனக்கு நீ ஜெயிப்பாவும் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே எங்கள் கண்களிலிருந்து அநேக செதில்கள் ஒன்றொன்றாக விழுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே ஒருவருக்கொருவர் பலவீனங்களிலும் குறைவுகளிலும் உதவி செய்து இவ்விதமாக கிறிஸ்துவின் புறமாணத்தையும் கிறிஸ்துவின் ஊழியத்தை என் நிறைவேற்ற வேண்டுமென்று நீர் சித்தம் கொண்டு அதை உடைய திருவசனத்திலே சாட்சியின் மூலமாகவும் போதனையின் மூலமாகவும் இவ்வளவு தெளிவாக நீர் எழுதி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இதெல்லாம் யாருக்கோய் நாங்கள் நினைத்து கொண்டு கர்த்தாவே இந்த முயற்சிகளை நாங்கள் இளக்கரித்து போகாதுபடி இந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எவ்வளவுதான் இடர்பாடுகள் வந்தாலும் திருச்சபையினுடைய ஒருமன பாட்டிற்காக முழுக்க முழுக்க ஒரே மூச்சாக நாங்கள் முயற்சிக்க அதற்காக எந்த கிரயமும் நாங்கள் செலுத்த ஆயத்தமாயிருக்க கர்த்தனைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளின்படியே நடக்க நீர் எங்களுக்கு கிருவை தாரம் திருச்சபைகளையும் சங்கங்களையும் இணைத்தருளும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமை